அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்கிற தலைப்பிலே திருக்குற்பாக்களின் கருத்துக்களை நாம் வரிசைப்படுத்தி அறிந்து கொண்டு வருகிறோம் அறிவு நலத்தின் கீழ் பல குரட்பாக்களை அறிந்த நாம் மனநலத்தின் கீழ் அன்புடைமை அடக்கமுடைமை என்கின்ற இரண்டு அதிகாரங்களிலே இருக்கக்கூடிய குரட்பாக்களுக்கு இயன்றவரை பொருள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த மனநலம் என்கிற தலைப்பிலே இப்பொழுது அவாறுத்தல் என்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய குரட்பாக்களுக்கெல்லாம் பொருள் சொல்லுவதற்கு முற்படுகிறேன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற என்று அரண் வலியுறுத்தலிலே நாம் படித்தோம் அனைத்து அரண் மனத்துக்கண் மாசிலன் நாம் நாம செய்யக்கூடிய எல்லா புண்ணிய செயல்களுடைய நோக்கம் மனம் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக நாம சேர்த்துக்கலாம் மனம் தூய்மை அடையும் தூய்மை அடைந்தால் அமைதி அடையும் அமைதியாக இருக்கின்ற மனதிலே அறிவு தெளிவாக இருக்கும் அறிவு தெளிவாக இருக்கின்ற மனத்திலே இன்பம் பெருகும் இதுதான் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நம்முடைய மனம் உலக வாழ்க்கை நாம் புரிந்து வண்ணம் செயல்பட வேண்டும் மனத்துக்கண் உள்ள மாசுகள் என்ன என்பதை அதே அதிகாரத்திலே அடுத்த குரட்பாவிலே சொன்னார் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொன்னார் பொறாமை குணம் பேராசை குணம் பெருங்கோபம் கடுமையான சொற்கள் இவைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளம் மாசடைந்திருக்கிறது என்று புரிந்து வேண்டும் நம்முடைய இது இன்னொருத்தருக்கு இருக்காங்கிறது நம்ம வேலையில்லை அது செய்யக்கூடாது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கிறதா பெருங்கோபம் இருக்கிறதா பேராசை இருக்கிறதா கடுமையான சொற்களை நாம் பேசுகிறோமா என்று சிந்தித்து பார்த்து மன அமைதியை விரும்புகின்ற நாம் இந்த மாசுகளை அகற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக மனத்துக்கண் மாசுகளாகிய அழுக்காறு அவான்னு சொல்கிற இடத்துல இழுக்காய் என்றது அறம் அறம் என்பது இவைகளையெல்லாம் இழுக்காக கருதி நீக்கப்பட வேண்டியது என்று உபதேசம் செய்கிறதுன்னு சொன்னார் வள்ளுவர் ஆகவே அவா நாம் இப்போ எடுத்துக்கிறதுக்கு காரணம் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு இந்த ஆறு தீய பகைவர்கள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு மன அமைதியை கெடுக்கிறார்கள் அப்படின்னு இன்னொரு கோணத்திலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைவுபடுத்துகிறேன் இந்த அபாரத்தில் என்கின்ற அதிகாரமானது அறத்துப்பாலிலே துறவர இயலிலே கடைசியிலே அமைந்திருக்கிறது ஒரு மனிதன் இல்லறத்தை நன்கு கடைப்பிடித்து மனப்பக்குவத்தை அடைந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து துறவு மனப்பான்மையோடு அல்லது துறவு வாழ்க்கை நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டு மெய்யுணர்ந்து அவா அறுக்க வேண்டும் இதுதான் அறத்துப்பாலிலே வள்ளுவர் உபதேசித்திருப்பது ஆகவே மெய்யுணர்ந்த பிறகு அவா அறுப்பதை பற்றி அங்கே உபதேசம் செய்திருக்கிறார் மெய்யுணர்ந்தாலே அவா நீங்கிவிடும் மெய் உணர்வதற்கும் அவா என்று சொல்லப்படுகிற ஆசை நீங்க வேண்டும் மெய் உணர்வதற்கும் மெய்யுணர்ந்த பிறகு முற்றிலும் நன்றாக நீங்கிவிடும் எனவே அங்கே அவா அறுத்தலினுடைய அவசியத்தை உணர்த்தி இருக்கிறார் அவா எனப்படுகின்ற ஆசையை உள்ளத்திலிருந்து அடியோடு தெளிந்த அறிவின் துணை கொண்டு விடுதல் எனவே முப்பத்தஞ்சாவது குரட்பாவிலேயே அறத்திற்கு முரணானது அவா என்று உபதேசம் செய்திருந்தார் அறநெறி வரம்புகளை மீறாத அவா என்று சொல்லப்படுகிற ஆசை குற்றம் அறத்திற்கு முரண்படாத அவா எனப்படும் ஆசை வடிவமாக ஆண்டவனே இருக்கிறார் என்று கீதையிலே கண்ணபிரான் அருளி செய்திருக்கிறார் மெய்யுணர்ந்த பிறகு மெய்யுணர்வு உள்ளத்திலே நன்கு நிலை பெற வேண்டும் இல்லையென்றால் ஓட்டை குடத்திலே விடப்படும் நீர் குடத்தில் நிற்காதது போல ஆசைகள் நீங்காத உள்ளத்தில் மெய்யுணர்வு நிலை பெறாது எனவே துறவியானவர் விழிப்புணர்வோடு இருந்து பழக்க குறைபாட்டினால் தோன்றும் ஆசையை அகற்றினால்தான் மெய்யுணர்விலே நிலைத்திருந்து வீடு பேறு அடைய முடியும் மெய்யறிவாளிக்கு எப்பொழுதும் பகைவனாக இருப்பது ஆசை ஞானினோ நித்திய வயிறினா என்று பகவான் கீதையிலே உபதேசம் செய்திருக்கிறார் புலனின்ப நாட்டத்துக்குத்தான் ஆசைன்னு பேர் ஆறாவது திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் பார்த்தோம் பொறிவாயில் ஐந்தவித்தாண்டர் அதாவது பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற ஆசையை அவித்தவன் ஆண்டவன் அப்படின்னு உணர்த்தினார் கடவுளுடைய உயர்ந்த நிலையை உணர்ந்து அதில் நிலைத்து நிற்க அவா அவசியம் என்பதை இப்பொழுது நாம் படிக்கப் போகிறோம் நம்ம உண்மையை உணர்ந்த பிறகும் நம்முடைய வினைப்பயன் அதாவது பிராரப்த கர்மம்னு சொல்லக்கூடிய இந்த நடவினை மனித உடம்போடு வாழக்கூடிய உயிருக்கு தொடர்ந்து வருகிறது இந்த புலனின்பம் குறைபாடு உடையது அப்படின்னு பகுத்தறிஞ்சு பற்றை நீக்கி துறந்த மனித உடம்பில் வாழக்கூடிய உயிரானது புலனின்ப நுகர்ச்சி பழக்கத்தினாலே அதை திரும்ப திரும்ப நினச்சி அதில் ஈடுபடக்கூடும் அப்படி அந்த உயிருக்கு மறுபடியும் உடம்பு வந்து அது துன்பத்தில் ஆழ்த்தி விடும் ஆகவே மெய்ப்பொருள் ஆராய்ச்சி தியானத்தை இடைவிடாது மேற்கொண்டு உள்ளத்தில் மெய்யுணர்வை ஓங்கச் செய்து அவா என்று சொல்லப்படுகிற ஆசையை அடியோடு அகற்றிவிட உள்ளத்தோடு இணைந்துள்ள உயிர் கடமைப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் முதல்ல சொன்னது கொஞ்சம் ஒரு கோணத்தில் சொன்னேன் ரெண்டாவது மெய்யுணர்ந்த பிறகு அவா இருக்கிறத பற்றியும் இங்கே ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த அதிகாரத்தில் மனசில் பதிகிற மாதிரி இந்த அபாரத்தில் பற்றி சொல்லியிருக்கிறார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மெய்யுணர்வு மனசில் நிலச்சி நிற்கிறதுங்கிறது துறவிக்கி ஆனால் உலக வாழ்க்கையிலே நமக்கு மன அமைதி அறிவு தெளிவு இதெல்லாம் இருக்கணும்னா ஆசையை நாம் ஜாகிரதையாக விழிப்புணர்வோடு ஹேண்டில் பண்ணுறது கையாள வேண்டும் எனவே நாம் முதல் குரல் பாவை நாளையிலேருந்து படிப்போம் அபாரத்தில் நிறைவு செய்கிறேன் அகர முதலாம் ஆதி பகவன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்